தொழும்போது ஏற்படும் தேவைகளுக்காக திரும்பி பார்க்கலாமா அபோபக்கர் அலி அல்லாஹும் அவர்கள் தொழுகை நடத்தும் போது நபிசல்லாகும் அவர்களை திரும்பி பார்த்தார்கள் என்று சஹ்னர் அலி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்